நாமது… நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் கேரள மாநிலம் அடர்த்தியான சாலைகளை கொண்டுள்ளது இரண்டு இஸ்ரோவின் வேலை என்று அழைக்கப்படும் ராக்கெட் பி மூன்று உள்ள ஸ்ரீநகர் கோடைக்காலத்தில் நீண்ட நேரம் சூரிய ஒளியை பெறுகிறது இனி இன்றைய நற்றினை பொதறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலக சிக்கன நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான குளோப் சாக்கர் விருதை வென்ற கால்பந்து வீரர் யார் மூன்று உலகிலேயே மிக கண்களை கொண்ட உயிரினம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி